ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் பிரம்மபுராணத்திலே உள்ள முக்கியமான ஒரு அத்தியாயத்தை பார்த்துன்னு வரோம் அப்படி அடுத்ததாக இன்னொருத்தன் வேதமந்திரங்களை அத்தியனம் பண்ணி யாஜனம் பண்ணுறான் யாஜனம்னா யாகங்கள் ஹோமங்கள் நடத்தி வைக்கிறது அதற்கு யாஜனம்னு பேர் அந்த யாஜனத்திலேயும் கட்டுப்பாடுகள் இருக்கு யார் யாருக்கெல்லாம் யாகம் நடத்தி வைக்கலாம் யார் யாருக்கெல்லாம் ஹோமம் நடத்தி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்முடைய வேதம் சாஸ்திரங்கள் நமக்கு பிரித்து காண்பிச்சிருக்கு அந்த முறையில் தான் நாம் இந்த யாஜனம்ங்கிறத பண்ணணும் யாகங்களோ ஹோமங்களோ நடத்தி வைக்கணும் பதித்தம் யாஜயத்துவா அப்படி இல்லாமல் அந்த கட்டுப்பாடுகளை தெரியாமல் யார் யாகங்களையோ ஹோமங்களையோ நடத்தி வைக்கிறாளோ அவன் ரொம்ப பாபத்தை அடைஞ்சி, கிருமியோனோ பிரஜாயத்தே கிருமியாக பிறக்கிறான் கிருமின்னா புழு புழுவாக அவனுடைய ஜென்ம கிடைக்கிறது தத்ரஜீபதி வருஷாணி தசபஞ்ச சோத்விஜாக புழுவாகவே பதினஞ்சு வருஷ காலம் வாழ்க்கையை நடத்தினான் கிருமிபாவத் வினிர்முக்தா தத்தோஜாயேத்த கர்தபா அந்த மண்புழுவாக இருந்து அந்த மண்புழு பிறவியை முடித்து கர்தபா அப்படி கழுதையாக பிறவியை எடுக்கிறான் கர்தப பஞ்ச வருஷாணி பஞ்ச அஞ்சு வருஷ காலம் கழுதையாக வாழிறான் அஞ்சு வருஷ காலம் கழுதையாக வாழ்ந்து பிறகு சூக்கரா சூக்கரஹான்னு பன்றி பன்றியாக பிறக்கிறான் அஞ்சு வருஷ காலம் பன்றியாக இருக்க குக்குட்ட பஞ்ச வருஷாணி பஞ்ச வருஷாணி ஜம்புக்கா குக்குட்டா அப்படின்னா கோழி கோழியாக பறந்து அஞ்சு வருஷ காலம் பஞ்ச வருஷாணி ஜம்புக்கா ஜம்புக்கஹான்னா ஓணாய் ஓனாயாக பிறக்கிறான் அப்படி அஞ்சு வருஷ காலம் ஸ்வாவர்ஷமேக்கம் பவதி தத்தோஜாயேத மாணவஹா ஒரு வருஷ காலம் நாயாக வாழ்ந்து பிறகு மாணவஹா மனுஷனாக பரக்கிறான் இப்படி இவ்வளோ பிறவிகள் அவனுக்கு கிடைக்கிறது இப்படி அதுன்னு அவ்வளோ பெரிய பாபமாக அது அப்படின்னா ரொம்ப பாப்பம் ஏன்னா இவன் வேத மந்திரங்களை பண்ணி வேதங்களுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுண்டு பல இவன் சொல்லி கொடுக்கிறான் அந்த கத்துக்கிறவன் இருக்கானே வேத மந்திரமோ பிரயோகங்களோ அந்த கற்றுக்கிறவனோ பண்ணுறவனோ ரொம்ப சுத்தனாக இருக்கணும் இல்லாட்டா என்ன ஆறுது அப்படின்னா சுத்தமாக உள்ள வேதத்தை இவன் விற்கிறான் விக்கிரயம் பண்ணுறான் வேதங்கிற படிப்பு இது லௌகிக்க படிப்பு மாதிரி நாம் பார்க்கப்படாது இப்போ லௌக்கிக படிப்புகள்லாம் எப்படின்னா நாம் என்ன மாதிரி வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் படிக்கலாம் அதுவும் இப்போ இப்போ இந்த நாளில் நம் குழந்தைகள் விதேசத்தில் போய் வேலை பார்க்கணுமானால் இங்கே சிபிஎஸ்சி உள்ள ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுன்னு ஆரம்பமாயிடுது இப்போது எல்கேஜியிலேருந்தே நம் குழந்தையை இவன் எந்த தேசத்தில் என்ன மாதிரி உத்தியோகம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் நாம் எல்கேஜியில் சேர்க்கணும் குழந்தைய அப்படின்னு வச்சுருக்கோம் ஆனால் வேதங்கிறது அப்படி இல்லை வேதம்ங்கிறது நம் தேசத்தினுடைய ஒரு முக்கியமான வஸ்து இராணுவத்தில் சில ரகசியங்கள்லாம் இருக்கும் அந்த இராணுவத்தில் உள்ள ரகசியங்கள்லாம் வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சட்டம் இது ரொம்ப ரகசியமாக இருக்கணும் ஆனால் நம் தேசத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் அது தெரியணும் நம் தேசத்தில் இந்த வஸ்துக்கள்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் இதுதான் நம் தேசத்தினுடைய ரகசியங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஆனால் அதை வெளியிலே சொல்லப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் வேதம் வேத மந்திரங்களை இவன் அத்தியனம் பண்ணியிருக்கான் அப்படின்னா யார் அதற்கு அதிகாரியோ அவனுக்கு தான் சொல்லணும் இந்த வேதம் படிக்கிறதுக்குன்னு சில ஆச்சாரங்கள் இருக்குது சிக வச்சுக்கணும் கிரகஸ்தனாக இருந்தால் பஞ்சகச்சம் கட்டிக்கணும் பிரம்மச்சாரியாக இருந்தால் கௌபீனம் கட்டிக்கணும் அப்படி அந்த ஆச்சாரத்தோடு வேத மந்திரங்களை சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஆச்சாரம் இல்லாமல் வேத மந்திரம் ஒருத்தன் அத்தியனம் பண்ணுறான் அப்படின்னா அந்த சொல்லி கொடுக்குறவனுக்கு தான் பாபம் ஜாஸ்தி சொல்கிறவனை காட்டிலும் சொல்லி கொடுக்குறவனுக்கு பாபம் ஜாஸ்தி அப்படிங்கிறத இங்கே காமிக்கிறார் வியாசாச்சாரியர் பதித்தம் யாதயித்வா தூ பதித்தஹா அப்படின்னா அந்த காரியத்தை செய்யறதுக்கு அதிகாரம் இல்லாதவன் அவனுக்கு வேதமந்திரங்களை சொல்லி கொடுத்தாலோ அவனுக்கு யாகங்களை ஹோமங்களை செய்து வச்சாலோ ரொம்ப பாபம் கிடைக்கிறது அப்படின்னு இந்த மாதிரியான பிறவிகள் அவனுக்கு கிடைக்கிறதுன்னு ரொம்ப எச்சரிக்கை பண்ணி சொல்கிற இதில் இன்னொரு விஷயம் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் வியாசாச்சாரியால் என்ன சொல்கிறார் இவைகள்லாம் நானாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்கோ எனக்கு பிரம்மா சொன்ன இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறவரே பிரம்மா தானே லோகத்தை ஒவ்வொரு க்ஷணமும் பார்க்கிறவரும் பிரம்மா அவரை சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் ஆகையினாலே நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு வியாசாச்சாரியால் சொல்கிறார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இவன்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பிறகு போய் அவனுடைய பாபங்களை அனுபவித்து தீர்த்துட்றான் அனுபவித்து முடிச்சுடுறானே இவன் வேத மந்திரங்களே ஆச்சாரமாக இல்லாதவனுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால வந்த பாப்பத்தை அவன் நரக்கத்திலே அனுபவிச்சுடுறான் அல்லது வாங்கிக்க கூடாத வஸ்துக்களை தானம் வாங்கின்றதுனால உள்ள பாப்பத்தை யமலோகத்திலே அனுபவிச்சுட்றான் யம யாத்தனையாக அனுபவிச்சுட்றான் அப்படி இவன் என்ன விதமான பாபங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த பாப்பத்தை அனுபவிச்சு தீர்த்துடுறான் அனுபவிச்சு முடித்து இந்த உலகத்துக்கு வரான் அப்போது ஏன் இந்த மாதிரியான பிறவிகள் கிடைக்கிறது அப்படின்னு மகர்ஷிகள் கேட்கிறான் அகோதி துக்கம் ஹோரம் சமமார்கே துயோதித்தம் நரகாணிச்ச ஹோராணி துவாரம் யாமியஞ்ச சத்தமா அஸ்துபாயோ நவாபிரம்மண் யமமார்க்கே தி பீஷணே ப்ரூஹி ஏன நராய்தி சுகேன யமசாதனம் அப்படின்னு கேட்குறான் நீங்கள் சொல்கிறது கேட்கும் எங்களுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது ஏதோ வாழ்க்கையை நடத்தணும்னு எதோ தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவோ செய்துடுறோம் அப்படி செய்ததுனாலே இப்படிப்பட்ட ஒரு துக்கங்கள் கிடைக்கிறது இப்படிப்பட்ட பிறவிகள் கிடைக்கிறதுன்னு நீங்கள் சொல்கிறது கேட்டு நாங்கள் ரொம்ப துக்கப்படுறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்கறதுக்கு ஆனால் அங்கேயே அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தானே வரான் அதற்கப்பறம் அவனுடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்தார் போலே அவன் சுகந்தானே இங்கே கிடைக்கணும் அவன் என்னென்னவோ பிறவிகள்லாம் எடுத்து மனுஷியனாக பிறக்கிற வரையிலும் அவனுக்கு சுகமே இல்லாமல் போயிடுறது துக்கமாகவே அவனுடைய பிறவிகள் அனைத்தும் அமைஞ்சு போயிடுறது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்க சுகத்தை அவன் எப்போ அனுபவிக்கிறான் துக்கத்தை அனுபவித்து முடித்த பிறகுதானே இந்த லோகத்துக்கு வரான் இங்கேயும் இந்த மாதிரியான பிறவிகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது என்ன பாப்பத்தினால இப்படி கிடைக்கிறது பாப்பத்தை அனுபவித்து முடித்த பிறகு இங்கே வந்து என் ஏன் இப்படி பிறக்கிறான் அப்படின்னு மகரிஷிகள் கேட்குறான் அதற்கு வியாசாச்சாரியால் விரிவாக பதில் சொல்கிறேன் நான் நம்முடைய உபனிஷத்து என்ன சொல்கிறதோ அதை தான் வியாசாச்சாரியாலும் நம்முடைய உபனிஷத்து இது விஷயமாக விரிவாக காட்டியிருக்கு பிரம்மசூத்திரம் காட்டுறது பகவத்பதாச்சாரியால் இன்ன விஷயமாக நிறையா நமக்கு பாஷ்யம் பண்ணி அனுகிரகம் பண்ணியிருக்கான் ஜீவகத்தின்னு ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்திலிருந்து போகிற பொழுது என்ன மாதிரியான வஸ்துக்களை எடுத்துன்னு போகிறான் எங்கே போய் இந்த சுகதுக்கங்களை அனுபவிக்கினான் திரும்பவும் அவன் வரான் அப்படிங்கிறதுக்கு என்ன கர்மா காரணம் இங்கே வந்து இந்த மாதிரியான பிறவிகள் எடுக்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன விதமான பாப்பங்கள் காரணம் அப்படிங்கிறத விரிவாக நமக்கு உபனிஷத்து காட்டுறது அதுதான் வியாசாச்சாரியாலும் விரிவாக சொல்லியிருக்க இந்த விஷயமாக நாம் பின்னாடி கடைசியில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த விஷயத்தை இந்த அத்தியாயத்தை நாம் ஏன் இங்கே முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா நம்முடைய பித்திருக்களை பற்றி சொல்கிற பொழுது மூன்று பிரிவுகளாக நம்முடைய பித்திருக்களை பிரிச்சுருக்கா அப்படின்னு பார்த்தோம் அதில் சோம்யா பிதரகான்னு ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவுக்கும் இந்த அத்தியாயத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அது என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்